அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு குற்றம் இளனாய்க் குடி செய்து வாழ்வானை சுற்றமாய் சுற்றும் உலகு அறத்திற்கும் நீதிக்கும் மாறான செயல்களை செய்யாமல் தன் குடியை உயரச் செய்து ஒழுகுகின்றவனை உலகத்தார் பெரியோர் அவனுக்கு சுற்றமாக வேண்டி தாமே சென்று சூழ்ந்து நிற்பர் குற்றம் இலனாய் வாழ்வானை உலகு சுற்றமாய் சுற்றும் உரையாசிரியர் பரிமேலழகர் சொல்லுகிறார் குற்றமாயின செய்யாது தன் குடியை உயரச் செய்து ஒழுகுவானை அவனுக்குச் சுற்றமாக வேண்டி தாமே சென்று சூழ்வர் உலகத்தார் குற்றமாயின அறத்திற்கும் நீதிக்கும் விரோதமான செயல்கள் அவற்றை தவிர்க்க வேண்டும் சென்ற இரண்டு குரட்பாக்களில் குடியின் மேன்மைக்காக பாடுபடுபவனுக்கு தெய்வம் உதவி புரியும் என்று கூறினார் இந்த குரட்பாவில் மேன்மக்கள் தம்முடைய சுற்றத்தினராக கருதி அவனை ஆதரித்து அரவணைத்து கொள்வர் என்று கூறுகிறார் நாளடியாரிலிருந்து ஒரு மேற்கோள் பார்க்கலாம் இன்னர் இணையர் எமர் பிறர் என்னும் சொல் என்னும் இளராம் இயல்பினால் துண்ணி தொலைமக்கள் துன்பந்தீர்ப்பாரே யார்மாட்டும் தலைமக்கள் ஆக்பாலார் இதனுடைய பொருள் இவர் நமக்கு இன்ன வகையான உடையவர் இவர் இப்படிப்பட்ட தன்மை உடையவர் இவர் நமக்கு வேண்டியவர் இவர் நமக்கு வேண்டாதவர் என்றெல்லாம் வேறுபடுத்தி பேசும் பேச்சுக்கள் யாதொன்றும் இல்லாதவர்களாக விளங்கும் தன்மையினாலே துன்பத்தில் வருந்தியவராக வந்த சுற்றுத்தார் அனைவருடனும் ஒன்றுபட்டு அவர்களுடைய வருத்தத்தை போக்குபவர்கள் யாரோ அவர்களே எவரிடத்தும் மேன்மக்கள் ஆகின்ற தன்மை உடையவர்கள் ஆவார்கள் பதவுரை பார்க்கலாம் குற்றம் இலனாய் வஞ்சம் பொய் களவு முதலான குற்றங்களை செய்யாதவனாக குடி செய்து தன்னுடைய குடி உயர்வதற்கான செயல்களை செய்து வாழ்வானை வாழ்பவனை உலகு உலகத்தார் அல்லது பெரியோர்கள் சுற்றமா தம்முடைய சுற்றமாக எண்ணி சுற்றும் விரும்பி சூழ்ந்து கொள்வர் வஞ்சம் பொய் களவு முதலான குற்றங்களைச் செய்யாதவனாக தன்னுடைய குடி உயர்வதற்கான செயல்களை செய்து வாழ்பவனை உலகத்தார் அதாவது பெரியோர்கள் தம்முடைய சுற்றமாக எண்ணி விரும்பி சூழ்ந்து கொள்வர் குற்றம் இளனாய்க் குடி செய்து வாழ்வானை சுற்றமாய் சுற்றும் உலகு அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் வாழ்க வள்ளுவம்